வெற்றிவேல் முருகனுக்கு ஹரா கத்தியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்தபுராணம் மகேந்திர காண்டம் இலங்கை வீழ்படலம் மலங்கொடு சுரவு தூங்கும் மறிகடல் மீது மேரூ விலங்கல் சென்றிட்டது என்ன விண் இடம் தன்னின் நீங்கி அலங்கலம் திண்டோல் வள்ளல் அவுணர்தம் இருக்கை யாகும் இலங்கையம் குவடுமூன்றில் இடைப்படு சிகரம் பாய்ந்தான் நெடுவரை தன்னை வேளாண் மீறு செய்தி தண்ணல் விடவரு தமியோன் தொல்லை இலங்கையின் மீது பாய அடலதி வீரன் ஏனை அவுணர்கள் கலங்கி ஏங்கி இடியுரு புயங்கமென்ன யாருமே பணித்து வீழ்ந்தார் வைப்புறு மகேந்திர வடாது புலமாகி இப்புறம் இருந்திடும் இலங்கை ஏந்தல் குப்புறுதலும் குலை குலைந்தவுணரோடும் உப்புரு கடற்படிதல் கண்டு உவகை உற்றான் தந்தி முகமாமதலை தன்னடி வணங்கா தந்தரவிண்ணோர்க்கடல் அலைத்திடலுமன்னோன் சிந்தை முனிவெய்தவிடை சேர்த்த கைரோடு மந்தர நெடுங்கிரி மறிந்த படிமானும் ஆடல் கெழுமொயம்பிரன் அடித்தலம் தூன்ற மூடுதிரை வேலையிடை மூழ்கிய இலங்கை கூடுமகவண்ணல் குலிசந்தொடரநேமி ஊடுபுகளுடுமை நாகவரை ஒக்கும் மாமரைகள் தம்மை முனம் பஞ்சனை புரிந்தே சோமுகன் மறைந்த திரை தூங்கு கடலூடே ஏமமுரு பேரு எடுத்ததொரு மான் சேல் போமதென வாழ்ந்தது பொலங்கெழும் இலங்கை தொல்லைதனில் ஓர் விதி துயின்ற கடை நாளின் எல்லை அதிகந்து கடல் ஏழுமிழ அங்கண் ஒல்லை பிலமுற்ற புவி உய்ப்ப ஒரு கேழல் செல்லுவதின் ஆழ்ந்தது திரைக்கடல் இலங்கை சிந்துவின் அகன்கரை ஓர் தின்கிரி அழுந்த அந்தமில் இலங்கையும் அழுந்தியிடும் தன்மை முந்து ஒரு மடக்கொடி விருப்பின் முனி மூழ்க இந்திரனும் நேமியின் இடைப்புகுதல் போலும் உலங்கொள் புய வீர நடிவூன்றுதலும் முன்னோர் விலங்கல் பணி தன்னுலகமேவி எது கேளா அலங்கல் பெருவாகை அவனாற்றல் அது தாங்கி இலங்கை அது காண்பலனையேகியது போலும் இலங்கை இருபான்மையின் இருங்கடலுள் மூழ்க குலங்களோடு வைகிய கொடும் தகுவர் யாரும் கலங்கினர் அழுங்கினர் கவன்றனர் துவன்றி மலங்கினர் புலம்பினர் மருண்டனர் வெருண்டார் அற்றமுறுதானவர்கள் ஆழ அனையோரை சுற்றிய அளப்பில சுறாவுழுவை மீனம் பற்றிய வளைந்தன பல பல திரண்டே செற்றிய திமிங்கில திமிங்கில கிளங்கள் கை அதனை ஈர்ப்ப சில கால்கள் சிலை ஈர்ப்ப வெய்ய தலை ஈர்ப்ப சில மிக்க உயர்தோள்கள் மொய்யுடை மார்பு அதனை ஈர்ப்ப சில மொய்த்தே செய்யம் உரள் யாக்கை உள தானவரை மீனம் அத்தனொடியாயை மனை அன்பின் முதிர்சேயை கொத்தினொடு கொண்டு சிலர் கூவி எழுகின்றார் எய்த்தனர்கள் செய்வது என் எறும்படையும் விட்டு தத்தம் உயிர் கொண்டு சிலர் தாமும் எழல் உற்றார் உற்ற சில தானவரை ஒய்யன அளாவித்திற்றிவிழை வாண்டனி திரண்டனர்களெல்லாம் பற்றுளி தனித்தனி பறித்தது பொருட்டால் பொற்றை புரை மீன்கள் பெரும் போர்வினை புரிந்த தானவர்களோர் சிலவர் தம் மூணல் குறித்தே வாணிமிரு மோதையென வந்து தமையற்ற பூனுனைய வாழ் சுரிகை போரையில் கொண்டே மீனமொடுவெஞ்சினம் விளைத்தமர் பொரிந்தார் சீர்த்திக்குள் இலங்கை கடல் சென்றிடலும் அங்கன் ஆர்த்தி பெறும் அங்கையர்கள் அங்கை அவை பற்றி ஈர்த்த பிறர் இல் உரை இசைந்து கரம் பற்றும் தூர்த்தரை நிகர்த்தன சுராமகர மீனம் மீனொருகை பற்றியிட வேறொரு கரத்தை தானவர் வலித்தொரு தடக்கை கொடிசிப்ப மானனைய கண்ணியர் வருந்திடுதல் ஓரைன் தான புலன் ஈர்ப்பவுள் அழுங்குவது போலும் திண்திரல் வலம் படுத்திருக்கை சுரமீனம் மண்டிய திமிங்கிலம் வரும் தகுவர் சூழல் கண்டுமிசையிடுதலும் கடிது வாழால் துண்டம் உறவே அவை துணித்து எழுனர் சில்லோர் கட்டழல் விழிச்சுறவு கார் அவுணர் தம்மை அட்டு உணல் குறித்து வர அன்னவர்கள் நீவி தொட்டனர் பிடித்து அகடு தோறும் வகை பேழ்வாய் இட்டனர் மிசைந்தனர் எழுந்தனர்கள் சில்லோர் ஏற்ற புனல் எமர் என்றே வேற்று ஒரு வியன் கையது பற்றி போற்றியெழ அங்கவர் மாற்றினர் இசைந்து சிலர் வாழ்க்கை மனம் வைத்தார் எனப் பிறரைியழ அன்னோர் புல்லுதனி அன்பர் புடை புடைப்போக ஒரு சில்லோர் அல்லல் உருவார்த்தமையடைந்ததொரு கன்னி மெல்ல அயல் போந்துழி மெலிந்து உழலுவார்போல் தீமைபுரி மால்களிரு தின்புறவி யாவும் ஏ மறுசுறாத் தொகுதி ஈர்த்து விரைந்தேகி தோமறு பிணாமகரம் துய்ப்ப உதவுற்ற காமர்கெழு பெண்மயில் கடக்க எளிதன்றே மாற்று அறு சுரா மடப்படிகை பற்றி ஏற்ற பெண் வழிச்சலை எதிர்ந்து அதனை நோக்கி வேற்று ஓர்படையாயதனவேர் உருகை கையற்கு ஆற்றும் உபகார இயல்பாகியதை அன்றே சிந்துவதன் மீதிலெழு சில்லவுணராயோர் கந்தன்முருகேசன் விடு காளை செயல் காணா நம் தமையும் அலிந்திடுவன் யாங்கள் உய்ந்திடுதும் என்று கடிதோடி அயல் போனார் பீடு சரி தங்கணவரைப் பிரிகிலாமே கூடும் வழியாழ்ந்த சில கோற்றொடி மின்னார்கள் ஆடைப்புனல் ஊடு புகால்கு தம கையால் மூடி எழுவார் முலைமுகத்தின் முகம் வைத்தே லங்கை கடல் சென்று ஒழியதன்பால் ஆண்ட சில மாதர்கள் அறத்த உடை கொண்டார் மீண்டு இழலும் நீர்பட வெளிப்படுவது அல்கூல் காண்ட கைய செம்மதி களங்கம் அடைந்த காராரவுனர் மாதர் சிலர் காமர் கடல் வீழ்வார் நீரம் எழவே உடை நெகிழ்ந்து ஒருவியேக மூரல் முகம் அல் உருவு முற்று மறைத்தே தேரையென ஒனல் செறிந்து திருவுற்றார் ஆசுறுமரைத் துயிலகன்றிட எழுந்தே தேசுரு மடந்தையரில் ஓர் சிலவர் சேன் போய் மாசுறு புயற் குழுவை வல்லை கரம் பற்றி பான் நடுவு சுற்றி உலவுற்றார்